இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெள்ளி கிரகம் பூமிக்கு வெகு அருகில் வருவதை பார்க்க முடிந்தது இது போன்ற அரிய நிகழ்வு இதற்கு முன்னர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நிகழ்ந்தது இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் பிராங்க் லாய்ட் ரைட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சர் வைத்திலிங்கம் துரை இலங்கையின் முன்னாள் சட்டசபை சபாநாயகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுகார்டோ இந்தோனேஷியாவின் முன்னாள் அரசு தலைவர் ஆயிரத்தி ஆண்டு இர வீரப்பன் மலேசிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சில்பா சேட்டி இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆறுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முகமது நபி கடைசி நபி இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் பெயின் ஆங்கிலேய அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆண்ட்ரூ ஜாக்சன் ஐக்கிய அமெரிக்காவின் ஏழாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அருணாச்சலம் மகாதேவா இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கே எஸ் ஆர்தாஸ் இந்திய இயக்குநர் இந்நாளின் சிறப்புகள் உலக கடல் தினம் என்று மீண்டும் நாளி சந்திப்போம் இயர்களே